சும்மா போய் கூப்பிட்டு வரக்கூடாது அவருக்கு வாகனம் கொடுத்து அழைக்கணும் பெரியவங்களை அடைக்கணும் அப்படின்னு சொன்னா வாகனம் கொடுக்கணும் அப்படியே இந்த பாலபட்டு வாசல்ல வந்து காரில் இறங்கிட்டேன் அங்கே இங்க ஜெகநாத ரெட்டிஆர் நடக்கணும் என்ன நடக்க விடுவாரா இறைவன் நம்முடைய அன்பர் பாண்டிச்சேரி ஒத்தவாட சரி நரேசனார் அவர்கள் காரை கொடுத்து தயாரா வச்சிருக்கார் காரை வச்சு இந்த வீட்டுக்கு ஆட்சி வச்சிருக்காரு அவரு அவங்க காரனு கூட எனக்கு தெரியாது என்ன காரில் ஏறுங்கன்னா ஏறி உட்கார்ந்தாச்சு இங்க வந்த கார் டிரைவர் சொல்றாரு அங்குதான் திருவருள் எப்படி இருக்கிறது என்றால் அந்த ஆண்டவன் அவருக்கு ஆண்டவன் செய்வான் அப்படின்னு சில பேர் கேட்பார்கள் நினைக்காது நீங்க உள்ளன்போடு நிச்சயம் அந்த கடவுளை வழிபட்டு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஏத்த மணியாரம் மறக்கப்படாது உயர்ந்த மாவு அவருக்கு பணியாளர் ரொம்ப பிரிச்சாரம் அழகா இருக்கும் நாம் எவ்வளவு பக்தியும் அன்பும் இறைவனிடத்தில் ஈடுபாடு பைக்கிறமோ அந்த அளவுக்கு நமக்கும் பெருமை கிடைக்கும் இறைவனிடத்திலே நாம் தூய்மையான அன்பு உடையவர்களாக நடந்து கொண்டால் நிச்சயம் அந்த ஆண்டவன் எந்தெந்த விதத்தினாலோ அவன் நமக்கு அவிள் செய்வான் அந் நோக்கி நல்ல இறைவன் வழிகாட்டுகின்றதை அனுபவ வாயிலாக நாம் பார்க்கிறோம் எப்பரிசி ஈசன் ஏற்றுவார்களோ அருள்மக்கு அனுக்கன் மேல கூட மேல்தான் நாம் நல்லவராக இருந்து நாம் வாங்கிக் கொள்ளுகிற தகுதியை நாம் பெருக்கணும் நிறைய மார்க் போடுவான் நாம் நல்லா போட மாட்டான் அவன் போடுறது ஆண்டவன் செய்யவில்லை என்றுதியை பெருக்கொள்ள வேண்டும் நிறைய மார்க் பெறுவதற்கு நாம் தகுதியை பெருக்கம் அவன் தாராளமாக வெள்ளானுடன் ஏற்றி சென்று கொண்ட இங்கு வாழும் அதனாலே வெள்ளானையிலே ஏற்றி கொண்டு வாருங்கள் என்று இறைவன் தேவர்களை அனுப்பினான் என்று அயன் முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார் தேவர்கள்லாம் அந்த யானையை அழைத்து கொண்டு சுந்தர இழக்க வந்தார்கள் பாணன் அரி அயன் அரிய அயன்னு பாட்டில இருக்குதே ஒரு யானை எழுத்து அதிகம் அச்சுல தவற விந்து அடிச்சுடுங்க அரி அயன் அரி பெருமாளும் அயன் பிரமனும் முதலாயினோர் இன்னும் பலரும் வணங்கி முன் விடை கொண்டு எல்லாருமா வந்து சுந்தர காலில் விழுந்து இந்த யானையை இறைவன் கொடுத்திருக்கிறா நீங்க யாரு ஏறுங்கன்னு சொன்னார சுந்த ஏறி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீட்டா இருக்கு சுந்தர படம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் அவரே ஒரு பாட்டு வந்த மற்ற ன் மிக வந்து என்னை எதிர்கொள்ள எத்தனை பேரும் என்னை வரவேற்கும்படி யானையை கொடுத்த அருளினான் என்று அவரே சொல்றார் அப்புறம் அவர் சொந்த வாக்கு வேற நமக்கு என்ன கவலை அதுல என்ன தவறு இருக்கும் அதெல்லாம் சேர்க்கிட சொல்றார் இந்த தேவார திருவாசங்கள்ல இருக்கிற நல்ல சான்றான கருவிகள் அதை வச்சு சொல்றார் அரிய அயன் முதல்வர்கள் இந்திரன் மால் விரமன் தேவரே அதெல்லாம் இந்த பாட் அந்த பாட்டு இந்த பாட்டுக்கு ஆதாரம் அரியன் முதலாயோர் வணங்கி முன் விடை கொண்டு தூண்குதல் சோதுகள் யானையும் கொண்டு கொன் பண்தொண்டர்ச்சு தேனம்புதன் சோலை மகோதையில் மகோதை என்ற நகரத்திலே திருவஞ்சக்கிழம் என்ற கோயில்ல கொண்டு வந்து அந்த தேவர்கள் யானை எழுத்தினார்கள் நிலம் கொலை பலம் கொண்டு மேவினார் உடனே அந்த சுந்தர வச்சு சுந்தரரை ஒரு சுத்தி சுத்தி அவர் கால் விழுந்து வணங்கினார் பெரியவரை பார்த்தா அவர் ஒரு முறை பலம் வந்து கீழே நமஸ்காரம் பண்ணணும் இது ஒரு முறை வந்தவுடனே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது அவர் ஒரு முறை நமஸ்காரம் பண்ணு அப்ப சுந்தர் அழைக்க வந்தவர்கள் விழுந்தார்களாம் சேர கால் நிலம் கொலை வலம் கொண்டு வலம் வந்து மேவினர் திருவாயு சேவகம் குழாம் நெருங்கிய வாயனில் திருநாவல் காவல் மன்னரும் புறப்பட அந்த நேரத்தில் வந்து கோயில் வழிபாடு பண்ணிவிட்டு அரண்மனைக்கு போகலாம் எதிர்பார்த்தார் ஆனா அரண்மனைக்கு போகாம இரவன் கையாயத்துக்கு அழைப்புக்கு ஆள் அனுப்பிச்சுட்டான் எதிர்கொண்டு கையில வீற்றிருக்கின்ற பூபலம் இதன் புணர்ச்சரை முடி அவர் அருளிப்பாடு இறைவனுடைய உத்தரவு ஐயா அருளிப்பாடுன்னா உத்தரவு இறைவன் இப்படி உத்தரவு வச்சிருக்கார் இந்த யானையை குறித்து உங்களை அழைச்சு கொண்டு வர சொல்லி இறைவன் உத்தரவு தடைமுடி எவர் அருளிப்பாடு அந்த காலத்தில் பேசுகிற ஒரு முறை நாமெல்லாம் இந்த காலத்தில் உத்தரவுன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் அரசர்களாகட்டும் தெய்வத்தின பத்தின பெரிய முனிவர்களாகட்டும் அடியார்களாகட்டும் இவர்கள்லாம் ஒரு உத்தரவு போட்டாங்க இவர்களுடைய அருளிப்பாடு அப்படின்னு சொல்றது வர அது மாதிரி இரவுடைய உத்தரவுன்னு சொன்னார்களாம் தேவர்கள் என்னை போற்றி தேவல் என்றதின் செய்வது ஒன்றில் ஆகவே இறைவனுடைய கட்டளை நீங்க சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதுக்கு மேல் நான் வர முடியாதுன்னு மறுக்க முடியுமா யானையில ஏறுகிறேன் மேவினார் கடுமதில் திரு எனப்போற்றி ஒன்றில்லாதவர் பணி தொழுந்து எதிர்த்தார் ஏற்ற தொண்டரை அண்டர் வெள்ளானு கடல் முழங்க நாலு கடலும் சப்தம் செய்தது போல ஐவகையின் ஆதம் மிக எழுந்து ஆர்ப்பஞ்சு வாக்கியங்கள் ஒலிக்க போற்றி வானவர் புதுமழை பொவிந்திட தேவர்கள் மழை பொகிய போதுவார் யானை மேல் ஏறிக்கொண்டு போகிறார் உயிரெல்லாம் சாற்றும் ஆற்றங்கள் உணர்வும் துணைவரை மனத்தினில் கொடு சார்ந்தார் ஆனால் இவர் போகும்போது அந்த சுந்தரர் சேரமான கூப்பில்லை எட்டு வரை ரெண்டு பேரும் உரிய நட்பா இருந்தார்கள் தேவா இவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் செயலாத்துக்கு போற பெருமை கடைச்சு போயிடுச்சு கொஞ்சம் இருங்க என் நண்பர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த தேவரெல்லாம் இருக்க சொல்லிட்டு சேரமான கைல போன ஆட்சி ஆட்சிட்டு போகல சுந்தரம் சுந்தர சேரமான விட்டுட்டு சுந்தர மட்டும் போனார் இப்படி போலாமா இது ரெண்டு பேருடைய நட்புக்கு பெருமையா இதுக்கு நான் பதில் சொல்லணும் இறைவனுடைய உத்தரவு சுந்தரத்தான் அழைச்சு கொள்ளும்படி வந்திருக்கே சேரமானை அழைத்துக்கொண்டு வருக என்று சொல்ல சேரமானை அழைத்துக்கொண்டு வா என்று சொல்லாத போது சேரமான அழைத்துக் கொண்டு போக கூடாது சுந்தரர் நியாய முறைப்படி இறைவன் உத்தரவில்லாமல் அழைத்துக் கொண்டு போக கூடாதுன்னு அடிச்சுட்டு போல இருந்தாலும் மனசு கல அந்த சேரமான மனசன் நினைச்சுட்டே போனாரா அது மட்டும் சொல்ற ஆனா நேரம் அடிச்சுட்டு போல துணைவரை மனத்திலே கொடு சார்ந்தார் தன் நண்பரை மனசில் ஐயோ நாம போறோம் அவர் வர முடியும் போனேன் என்று ஆதங்கத்தினாலே அவரை மனத்தால் மட்டும் நினைத்துக் கொண்டு கைலுக்கு போனார் சேரர் தம்பிரான் சோழர் தம் செயல் அறிந்தவப்போதே தம்பிரான் என்று சொல்லுகிறவர் அந்த சேரர் ஆகியவர் தம்பிரான் சுந்தரர் ஏறி கைலாயம் போய்விட்டார் என்ற செய்தியை கேள்வார் உடனே தன்னுடைய குதிரையை கொண்டு வர சொன்னார் குதிரையில ஏறி கொண்டு அரண்மனையிலிருந்து கோயிலுக்கு வேமா போறார் அரமணை மகோதை என்ற ஊர் திருவஞ்சக்களம் கோயில் அது கடற்கரை இதுக்கு அதுக்கு சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இவர் என்ன பண்ணார் குதிரை ஏறி கொண்டு போய் போறார் யானை உட்கார்ந்து கொண்டு சுந்தர ஆகாயத்தில் போய்கொண்டிருக்கிறார் தொண்டர் தமை கண்டார் அந்த தொண்டரை பார்த்தார் பாரில் நின்ற சென்றதம் மனத்தொடு படியும் செலவிட்டார் உடனே நாமம் அந்த சுந்தரோடு போகணும் இவருக்கு ஒரு வந்து விட்டது சேரமான பெருமாறு சுந்தரர் யானை மேல போற யானை மேல போகிற போற போது அவரை பார்க்க முடியுமா கண்ணுக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டானு வந்திருக்கிற வெள்ளான நாமெல்லாம் பார்க்க முடியாது வெள்ளானைக்குருவமே தெரியாத சூக்கு உடையவரை சூக்கும சரீரமுடைய என்ன தான் பார்க்கலாம் அப்போ சுந்தரர் என்னானார் கைல போறதுக்காக வந்திருந்த தேவர்கள் தங்களை அழைத்த போது தன்னுடைய தூள சரீரத்தை மறைச்சு விட்டார் தன்னுடைய தூக்கம சரீரத்தோடு யானையில போற அப்ப யானையில போகும்போது சுந்தரரையோ யானையோ மற்றவர்கள் நம்ம மாதிரி இருக்கிறவர்கள் பார்க்க முடியாது ஆனா சேரமான் பெருமாள் பார்த்தார் அவருக்கு ஆற்றல் உண்டு சேரமான் பெருமாளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான சக்தியெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான் யாரு எதை பேசினாலும் அவருக்கு கேட்டு அர்த்தம் புரிஞ்சுவார் யாரையும் களரினவும் அறிந்து கொள்ளுகிற சக்தியை பெற்றனால களறி சரிவார் தெய்வ ஆற்றல் பெற்றதுனாலே அவருக்கு அந்த சேரமா குதிரை யானை மேல் போகிற உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சது அவர் சரீரத்தோடு போறார் நாமும் போகணும் அப்ப இந்த குதிரை மேல நாமும் போகணும் அந்த குதிரை மேல எரிப்போம்னா குதிரைக்கு உபதேசம் பண்ணி அந்த உடம்பை கயக்கணும் குதிரையினுடைய புற உடம்பை கயற்றி அதுக்குடம்ப கொடுத்து தானும் தன் புற உடம்பை நீக்கி தன்னுடைய சூக்கம் உடம்போடு அந்த குதிரையில் இருப்போம் குதிரையனுடைய காதில பஞ்சாட்சரத்தை ஒரு முறை தான் ஒரு முறை ஓதனவுடனே அந்த சூழ சரியம் போய்விடுகிறது சூக்கம் சரியன்னு பெறுகிறது பெரிய பெரிய ஞானிகள் தன்னுடைய சிஷனுக்கு உபதேசம் பண்ற போது அந்த சிஷ்யனுடைய பாசங்களை போக்குவதற்கு தீட்சை பண்றார் தீட்சை பண்ணும் போது அவர் நல்ல ஆழமான சக்தி உடையவராக இருந்த அவர் ஒருமுறை மந்திரத்தை சொல்றத்தில் பாசம் நீங்க மோட்சம் போக முடியும் ஆகவே ஆச்சாரியனுடைய தூய்மையை பொறுத்தது மாணவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது சேவான் பெருமாள் மிக உயர் உடையவராக இருந்தாலே ஒருமுறை பஞ்சாச்சரன் சொன்ன உடனே குதிரையின் தூளசரீரம் போய் சூக்குவ சரீரம் வர இவரும் தூள சரீரத்தை இவர் குதிரை மேலே ஆகாயத்தில் பறந்து ரெண்டு பேரும் போனார்கள் இன்னமும் வளர்ச்சி கட்டி நீங்க பேசுறீங்களே எங்களுக்கு சில பேர் அதாவது சைலாயத்துக்கு போனா இந்த நம்முடைய இந்த மாம்சிண்டாகிய பூத சரீரத்தோடு போக முடியாது திருநாவுக்கரசர் இதோட போக பார்த்தார் மானிடர்கள் இந்த வழியிலே கைலம் போய் அது என்ன சரீரம்னா களையா உடல் இது களைகிற உடல் இது பிடிஞ்சி எரிஞ்சி உள்ள உடல் இன்னொன்னு பிடிங்கி எரிய முடியாது உள்ளே இருக்கிற சூக சரீரம் திருவிசிப்பாவில கலையா உடலோடு சேரமான ஆரூரர் ரெண்டு பேரும் கைல போனார் அழகாக சொல்லி வச்சார் அவர் தான் விவரம் புரிஞ்சவர் கலையா உடலோடு கலைகிர உடம்பாகிய இந்த புத சரீரத்தை விட்டு நீக்க முடியாததாகிய தூக்கம சரீரத்தோடு கூட சேரமானும் சுந்தரரும் கைதாயத்துக்கு போனார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் இதில் சில பாதைகள் பொருள் தெரிஞ்சு கொள்ள முடியாம இந்த சரீரத்தோட போயிட்டா ஒரே எழுதுறான் கலையா உடல் இந்த உடம்ப விடாமலேயே இந்த சரீரத்தோட கைலாயத்துக்கு போனார் போய் அவன் விவரம் தெரியாம நம்முடைய தத்துவமே தெரியாம போயிட்டான் ஆகவே கலையா என்பதற்கு சூக்கம் சரியனும்னா பொருள் சொல்லும் தான் இவர் சொல்றாரு இதுக்கு சான்று சொல்றாரு நம்முடைய சுந்தரர் உயிர் வேறு செய்தான் முடித்தான் மலை உத்தம நே என்னுடைய உயிர் வேறு உடம்பு வேறான் ஒன்று உண்டு அந்த பிரிக்கிற சரீரம் தான் இந்த புற சரீரம் ஊன் உயிர் வேறு செய்தான் உடம்பு வேறு உயிராக வேறாக்கி இந்த கலைகிற சரீரத்தை பூலவர்த்தரை விட்டு கலையா உடல் ஆகிய உயிரோடு என்னை கைலைக்கு அழைச்சு போனான் என்று அழகா இதை சுந்தரர் தம்முடைய தேவாரத்தை சொல்லியிருக்கார் ஆதாரம் இருக்கு அதான் நல்ல தேவாரங்களையும் படிக்கணும் பெரிய புராணத்தையும் படிக்கணும் ஆழமா வரிக்கு வரி சிந்திச்சு படிக்கணும் அப்பதான் புரியும் அது உடனே பட்டவெம்பரி செபிதனில் பூமுதல் வேந்தர் தாம் விதி ஆளே இத்தமாம் சிவமந்திரம் என்ற சிவமந்திரத்தை சொன்ன மாத்திரத்தில் து வளம் கொண்டு சென்றது ஆகாயத்தை ய ய ய ய யானேவையாக பின்பக்கமாகவே சுந்தருடைய குதிரை போய் புதிய மன்னவர் தம்பெரும் சேனையின் உடன் சென்று படை வீரர் தன்னுடைய குதிரையோடு கூட ஆகாயத்தில் போனதை பார்த்தார்கள் சேரருடைய வீரர்கள் ரொம்ப நெருக்கமான அன்புள்ளவர்கள் அரசரே போயிட்டாரு நாமும் இங்கே இருக்கக்கூடாது நாம் வீரர் சொர்க்கம்போடும் தங்கள் உடம்பை குத்தி கொண்டு உயிரை பிரித்து கொள்ளுகிறார்கள் அப்ப உடம்பு கீழே விழ அந்த உயிராகிய சூக்கும் சரீரம் அது மேலே போகி சேரரை சார்ந்து சேரரை கை கொண்டு அதுவும் ஆகாயத்திலே போயிற்று இப்படி எல்லாருமா கைலையை நோக்கி போறாரு அப்படி போகிற போதுதான் சுந்தர என்ன பண்ற தானனை முன் என் தமிழ் மாலை என்ற ஒரு பாசுரத்தை பாடிக்கொண்டே கைலாயத்தை வந்து அடைந்தார் திருமலையினுடைய நாலு பக்கம் நாலு வாசப்படி அல்ல தென் திசை போனார் திருமலை என்று சொன்னார் கைலாயம் வைஷ்ணவர்கள் திருமலை சொன்ன திருப்பதி அதே மாதிரி சைவர்கள் திருமலைன்னு சொன்னா கைலாயம் ஆகவே திருமலை தென் வாயில் திருமலையில உள்ள தென் திசையில் இருக்கிற வாயிலுக்கு சேரர் போய் இறங்கினார் மாசில் பெயருளை உலகமலாம் மலர் விட ஒரே பெரிய வெளிச்சம் சுந்தர போன உடனே ஜெகஜோதி உடம்புலருந்து ஜோலிக்குது ஆசில் சிந்தை போல் விளங்கிய அணி கிளர் அங்கே பலவிதமான வாயிற்படிகள் பல வாசற்படையும் கலந்து போற யானையும் ஈசர் வெள்ளி மாமலை தடம் பல கடந்து எழுதினார் அந்த கைலாய மலை அடைவதற்கு பல வழிகளை தாண்டி உள்ளே போனார்கள் அங்கன எதிரிய நாற்பத்தி ஒன்னாம் பாட்டு கையில மலைக்கு சேரமானம் போன உடனே ஒவ்வொரு வாசப்படையா தாண்டு கடைசி வாசப்படை திரு அணுக்கன் திருவாயில் அணுக்கன் மிக நெருக்கமா இருக்கிற கடைசி வாசிப்படைக்கு பெயர் அணுக்கன் திருவாயில் நாம கோயிலுக்கு போறோம்னா கர்ப்ப கழகம்னு ஒரு இடம் இருக்கு அந்த கர்ப்ப கழகத்தை சுற்றி ஒரு பிரகாரம் அந்த பிரகாரத்தை விட்டு நான் வெளியில வரணும்னா அங்க ஒரு வாசபடி அதுதான் அணுக்கண் திருவாயில் முதல் வாசல் அதுக்கு வெளியில வந்தவன ஒரு வாசுபடி இருக்கும் மாளிகை திருவாயில் திருமாளிகை சுற்றிலும் மண்டபம் போட்டு அங்க சில பரிவார தெய்வங்கள்லாம் வச்சிருப்பார் அதீண்டாண்டி வெளியில வந்தவன தோரண திருவாயில் மூணு திருவாயில் தான் பழைய காலத்தில் இருந்தது அணுக்கன் திருவாயில் திருமாளிகை திருவாயில் சோரண திருவாயு இது சங்ககால கல்வெட்டுகள்ல சோடகால சோடகால கல்வெட்டுகள்ல இந்த வாசற்படி எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குழார் தெரிஞ்சவரான அணுக்கன் திருவாயில் அணுக்கன் திருவாயில் இறைவனுக்கு நெருக்கமா முதல் வாசப்படி அதுக்கும் வெளியில இருக்கிற வாசப்படிக்கு கோபுர வாசலுக்கு திருமாளிகை திருவாயில் அதுக்கும் வழியே ஒரு கோபுர வாசப்பாடி இருந்தா அதுக்கு சோரணவாயில் இந்த மூணே வாசல் படைய காலத்தில் மூணு மதில் தான் மூணு விதமான கோபுர அதுல ரெண்டு கோபுர வாயிலி போயிட்டார் மூணாவது ஒரு கோபுர வாயிலுக்கு உள்ள போல விடல சேரமான நிறுத்தி விட்டு சுந்தரை மட்டும் சுந்தரை உள்ள போனார் அங்கநீதியன் திருவாயலின் அடர்ச்சேர தங்கள் நாவோ நாவலர் தடை காவலர் தடை உண்டு நின்றனர் போன உடனே திருவணுக்கன் சேரமான் பெருமாள் தடைப்பட்டு நின்று விட போக முடியாது பெருமான் தான் காவல் இருக்கார் தடுத்து தடுத்து நின்று தடுத்த ஆனா நாம் கொண்டு அங்க நந்திதான் இருந்தார் ஐயா உங்களை உள்ள கூப்பிடறதுக்கு உத்தரவு இல்லை ஆனால் நீங்க உள்ள போக முடியாது நீங்க வெளியில இருங்க சேரமான தடுத்து நிறுத்திவிட்டார் சுந்தரம் மட்டும் உள்ளே போனார் கம்பீர அனருளாலே பொங்கு மாதவம் பொழிந்த வெள்ளான கும்பர் ஓற்றிடப்போந்த நாவலூர் காவலர் நன்னினார் நாவலூர் பிறந்த சேர்மான் மட்டும் அந்த உள்ளே போனார் அண்ணா திருமுன்பு சுவாமியினுடைய சன்னதிக்கு போனார் திருமுன்பு திருமுன்புரா சன்னதி அதான் அழகான தமிழ் வார்த்தையில திருமுன்பு என்பது பழைய கால தமிழ் சென்று கண்ணுதல் திரு முன்பு தாழ்ந்து விழுந்து விழுந்து சிவபெருமானுடைய சந்நிதியிலே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துடைய விட்ட கன்று வெகு தூரத்தில் ஒரு பசுவையும் கண்ணையும் பிரிச்சு விட்டுறது கன்று ஒரு பக்கம் பசு ஒரு பக்கம் அந்த கன்று கதறி கொண்டு தாய் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தார் கன்று தாயை பார்த்து விட்டுதுன்னா எவ்வளவு வேகமா ஓடுமோ அது போல பூலோகத்தில் விடப்பட்ட சுந்தரர் நெடுநாள் கடவுளை சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு இப்ப கைலாயத்துக்கு நெருங்கிட்டார் நெருங்கி தன் தாய்ப்பசுவை பார்த்த கன்று போல இந்த சுந்தரர் சிறு சுந்தரன் நெருங்குறார் அதுக்காக இந்த ஓமை காட்டுற விட்டு கன்று வெகு தூரத்தில் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு கன்று கோவினை கண்டு தன் தாய் பசுவை பார்த்து அணைந்தது என அதை நெருங்கி வந்தால் எவ்வளவு ஆர்ம இருக்குமோ காதலின் விரை இந்த இதன் என்று போற்றிய தனி பெரும் தொண்டரை நேரிழி வளர்ப்பாக தொன்றும் மேனியர் உமாதேவியோடு இருந்த பெருமானை பார்த்தோபெருமான் பார்த்து அந்த சுந்தரரை கேட்டாராம் ஊரனே வந்தனை அப்பா வந்துட்டியா இந்த ஊருக்கு வந்துட்டியா ரொம்ப நாளாச்சே பிரிஞ்சு போய் பதினெட்டு வருஷம் ஆச்சே கைலாயத்தை விட்டு பதினெட்டு சோதியா ஆடி சுவாதிக்கு வரார் அஞ்சியான்னு கேட்டாராம் என்ன உலகுய அடிய பொறுத்துரத்ததோ இப்போ கையிலைக்கும் கொண்டு வந்தீர் எல்லாம் உன்னுடைய கருணை இந்த கருணை என் தரத்ததா என் கையிலா இருக்கு நானா எல்லாம் செஞ்சு கொள்ள முடியும் எல்லாம் நீ செய்யலாம் அதாவது என்னை நரகத்திடுவா என் கழக்கே பெய்வா என்னதோ இங்கு அதிகாரம் மாணிக்கவாசர் என்ன நரகத்துல போக போறியோ அல்லது தெரியாது எல்லாம் உன் கையில இருக்கு போடலாம் என்ன மோஷத்திலையும் வைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோட்சத்துல வையுங்கறதுதான் இவருடைய விருப்பம் அதை அப்படி சொல்லி காட்டுறாரு எங்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு அது மாதிரி சொல்ற என்னதோ கருணை எந்த என் பக்கத்தில் நெஞ்சொடுந்து நின்றது போன்ற இன்ப வெள்ளத்து ஒரு இன்பமே வடிவமான அந்த இறைவனை கண்ணு கழித்தார் அந்த வந்தொண்டன் அப்புறம் சொன்னார் சுவாமியை பூலோகத்திலிருந்து சேரமான் பெருமாள் என்னோட வந்து வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரே அப்பொண்டர் நீர் அணி வேணிய நீர் அணி நம்ம இருக்குதான் தண்ணீர் கங்கையை அணிந்திருக்கிற சடையை உடையவனே வேணிய வேணிய என்று வர்றதுனால பல்லியினர் நீர் அணி யூதி பூசிய சடையை உடையவனே அர்த்தமா என்ன பொருள் வருது வித்தியாசம் வருது காட்டுறேன் நீர் அணி கங்கை நீரை அணிந்திருக்கின்ற சடையை உடைய பெருமானி இது சரி வார்த்தை மின்மலர் கடல் சார சென்று சேரலன் திருவணி வாயே சேரவான் பெருமாள் வாசல்ல காத்திருக்கார் என் சொன்னவுடனே உள்ளே இருக்கிற சுகபெருமான் சொல்றார் ஐயா வெளியில ஒரு பெரிய தேவரை வந்திருக்காரா கூப்போங்கிறார் பெரியவரை சம்பிரதாயமான வார்த்தையில வச்சு பெரிய தேவரை வரை சென்று கொணர்கே அங்க இருக்க போய் சேர்மான் பெருமாட்ட சொல்றார் அருளிப்பாடு ஐயா உங்களுக்கு உத்தரவாயிடு அழிப்பாடு உத்தரவுன்னு முன்னே சொல்லியிருக்கேன் நீங்க உள்ள வரலாம் உங்களுக்கு உள்ளே போக உத்தரவு ஆயிடுது அப்படின்னார்கள் அவர் கழல் தொழ விரைந்தை அதை கேட்ட உடனே பிறகு சேர்மான் பெருமாள் உள்ளே போனார் இந்த பெரிய தேவராகிய சேர்மான் பெருமாள் உத்தரவு வந்து உள்ளே போனார் மங்கை பாகரதம் திரு முன்பு சைத்தாக ரொம்ப தூர்ல சுவாமி இருந்து இவர் போய்கிட்டே இருக்காரு வெகு போதே தலைக்கு மேல கை குவித்துக் கொண்டு அந்த சேரமான் போற மகிழ்வை சேரன் போட்டிட ரொம்ப மகிழ்ச்சியோடு சிவ சிவ சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்லிட்டே அந்த சுவாமியை நெருங்கி போறாரான் புதுமதி கங்கை வார்த்தை கை நாயகர் அப்படி நெருங்கி போன உட்காந்த சிவபெருமான் சேரமான பார்த்து திருமுருவலின் கதிர்காட்டி ஒரு புன் சிரிப்பு சிரித்தார சுவாமி சிரிக்கப்படாது ஆபத்து எப்புறம் எரிஞ்சு விவகாரம் பண்ண போறாருன்னு தெரியுது தந்த உன்ன ஐயா நான் தான் உன்னை கூப்பிடலையே நீ ஏன் வந்த போற பாருங்க இந்த சிரிப்பு கொல்லாதுங்கிறதுக்காக அடுத்து வருகிற கதையை பாருங்க திருமுருவலின் கதிர்காட்டி சுவாமி ஒரு புன்சிரிப்பை சிரிச்சார் இங்கு நாம் அழையாமை எழுதியது என் நான் உன்னை கூப்பிள்ளைய நீ எதுதான் இங்க வந்த நீ வரலாமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் ஆவான் அவர் சுவாமிய பார்க்கணும் அவளை அன்பா ஓடி வராரு நீ உள்ள வந்தவரை பார்த்து நான் தான் உன்னை நீ ஏன் வந்தேன்னு கேட்டா அதை சமாளிக்கிறாரான்னு பாக்குற அந்த நேரத்திலும் அந்த அடியாருக்கு கோபம் வருதா கோமம் வராமல் அடங்கி இருக்கிறாரு இறைவன் ரொம்ப சோதிப்பான் கோபம் வராம இருக்கணும் அந்த கோபம் வருட்டார் அப்போ ரொம்ப படிச்சவர் அமைதியானவர் ரொம்ப நல்லா பதில் சொல்றார் அரசி கூப்பி நின்று அந்த சேரமான் தலைக்கு மேலே கை குவித்துக் கொண்டு நிற்கிறார் அடியேன் ஆரூரர் கடல் போற்றி எனக்கு கையில் என்ன எந்த திக்க தெரியாது சுவாமி நான் வந்து சேரமான கும்பிட்டுகிட்டே இருந்தேன் சோழ நாட்டில் இந்த பூலோகத்துல அடியே நாரூரல் போற்றி சுந்தருடைய திருவடியை வணங்கி புரசை யானை முன் சேவிக்க அவருக்கு ஒரு யானை வந்தது அந்த யானைய நான் பார்த்து கும்பிட்டேன் யானை வந்து நானும் வந்துட்டேன் ஆனால் நான் கையில தான் அந்த யானை போகும்னு எனக்கு தெரியாது நானும் கையில வரணும் சிந்தனை எனக்கு தெரியாது அந்த யானையை சேவிச்சு கொண்டே நான் தலைகிழதான் வந்த அவரை கையில முதுகு பக்கம் தான் இருந்தது முதுகு பக்கம் தான் கையில நான் கையில பார்த்து வரவில்லை அவர் சாமத்திய பயில் சொன்னார் சேவித்து வந்தனன் பொதியும் கருணை பாசப்பள்ளிய என்ன நிறுத்தி விட்டாங்க உள்ள போடாம நின்ன அடுத்த நீங்கள் தான் யாரு உத்தரவு போற்றீர்கள் உன்னுடைய கருணையை என்னை உள்ளே அழைத்தது அதாவது பெரிய தேவருக்கு அருளிப்பாடு நீங்க தான் உத்தரவு ஓட்டீங்க வந்து உன்னுடைய கருணை வெள்ளம் என்னை ஒரு கழுத்துல ஒரு பிடிபிடிச்சு தள்ளி இப்போ உன் முன்னாடி கொண்டு வந்து நீர்த்திருக்கு ஆகவே என் செயலால நான் கையிலுக்கு வரல சுந்தரர் என்னை கையில வாசப்படி வரல உணர்ந்தார் இப்ப உன்னுடைய உத்தரவு என்ன உன் முன்னாடி உணர்ந்து எடுத்திருது என்ன போய் ஏன் வந்தேன் கேட்டா நான் என்ன சொல்றது என்று அவர் சொன்னார் பொடியின் கருணை தென் திரை செய்டு வந்து புகுதலின் திரு முன்பு வரப்பெற்றேன் விரை செய்ன்றே சேர் வேணியாய் நல்ல வாசனை வீசுகின்ற பூவை அணிந்த வேணியனே இனி ஒரு விண்ணப்பம் இதுக்கு மேல ஒரு வேண்டுகோள் இருக்கு நான் ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பேச இடம் கொடுத்தா ஆரம்பிச்சார் இடம் கொடுவோம் கேட்க போறார் ஆகவே இனி ஒருவின் நப்பம் குலதி என்று இன்னொரு விண்ணப்பம் இருக்கிறது என்று சொல்லி பெருகு முனிவரும் நுதிப்பரும் பெருமையாய் வேதத்தாலே வணங்க முடியாத பெருமானே முனிவர்களாலும் வணங்க முடியாதவனே உன் அன்பால் திரு உலாபுரம் பாடினேன் ஒரு அன்பின் காரணமாக நான் உலாப்புறம் பாடி வந்திருக்கிறேன் உலாப்புறம் என்றால் அதுக்கு திருவுலா என்று சொல்லுகிற ஒரு பிரபந்தம் அறுபத்தி நாலு விதமான பிரபந்தங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன அதுல உலா ஒரு அரசனாவது தெய்வமாவது உலா வருவதாக பவனி வருவதாக கற்பனையாக ஒரு நூல் செய்வார்கள் அந்த மாதிரி பெருமாள் ஒரு கற்பனையிலே உலா நூல் ஒன்று பாடிக்கொண்டு வந்திருக்கார் அந்த உலாவை நான் பாடப்போகிறேன் உலாப்புறம் பாடி நீன் திருச்செவி சாத்திட பெற வேண்டும் இந்த விளாப்புறத்தை இந்த பாட்டை கேட்கணும்னு கேட்டாரான் மறுபு பாசத்தை அகன்றிட வந்து கூட்டம் வைத்தாய் எனக்கு பாசம் போக அடியாருடைய நட்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாய் என்று சொன்னார் அருணும் ஈஸ்வர் சொல்லுக சுவாமி பார்த்தார் சரி உலாவா சொல்லுங்க நான் அரங்கேற்றுகிறேன்